சொல்ல உயர்ந்தனோபாவம் ஆருக்கும் இல்லை அவ்வளவு உயர்ந்த மனோபாவத்தை அடைஞ்சிட்டாருங்கிறது இதுல இருந்து தெரியுது நான் ஊகிக்க வேண்டியிருக்கு அவன் அடைஞ்சிருக்கட்டும் நமக்கு என்ன மகோத் வந்து இருந்தானே நமக்கும் அந்த மாதிரி நம்முடைய சொந்த குடும்பங்கள்லயோ நம்முடைய சொந்த முறையிலயோ ஏற்படுற கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டம் இல்லை ஊருலாம் நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நான் மறந்து ஓப்படாது அதான் நமக்கு ஏற்படுற லாபம் இருக்குது தீபாவளி எப்படி ஏற்பட்டது என்ன தனக்கு பெரிய துக்கம் இருந்தாலும் ஊரில் நன்னா இருக்கணும்னு ஒத்த பிரார்த்திச்சதுனால இந்த உத்தவம் ஏற்பட்டதுன்னுங்கிற மூலத்தை நம்ம தெரிஞ்சிட நமக்கு கொஞ்சமாவது உரைக்கும் கஷ்டம் வர்றது சகஜம் நாம் தப்பும் பண்ணுவோம் தப்புக்கு ஒரு கஷ்டமாக அனுபவிப்போம் தப்புக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவி தப்பு பண்ணதுக்காக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற காலத்தில் அந்த தப்பு சில சமயம் நமக்கு தெரியும் சில சமயம் தெரியாமல் இருக்கலாம் நாம் என்ன தப்பு பண்ணிடணும் தெரியாமல் இருக்கலாம் அப்பவும் சில கஷ்டம் அனுபவிப்போம் தெரிஞ்சும் நமக்கு நியாயம்தான் நாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நாம் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சமயங்களில் சமாதானப்படுத்திக்குவோம் நமக்கு ஒரு இந்த ஜென்மத்தில் அவன் ஒரு பாவம் பண்ணலையே எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கே இதுக்கு என்ன காரணம் காரணம் இல்லாமல் இருக்குது இப்படி வரதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் தெரியும்னு சில சமயம் துக்கவும் போடுவோம் அதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத போட்டோம் எல்லாம் நமக்கு தெரியும்னு சில தீர்மானம் பண்ண முடியாது இது வரது அது வந்து அந்த காரணத்துல காரணம் நமக்கு சில சமயம் தெரியாது சில சமயம் தெரியாம இருக்குது அப்ப இருக்கிற எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டம் போது பிரிசு இல்லை நாம அழுதுட்டுக்கிறதுக்காக அது அந்த கஷணத்திலேயும் ஊர்லாம் நல்லா இருக்கணும்னு லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளரணுங்கிறதுக்காகத்தான் இப்ப ஏற்பட்ட மகோத்ஸவத்தை மூலம் இருக்கு நாம் இதுல எடுத்துக்க வேண்டிய மாறல் நமக்கு எத்தனை இந்த மாதிரி ஒரு புராண கதை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த புராண கதை என்னதுக்காக நமக்கு அந்த புராண கதையை அப்படியே வந்து லோகத்துல நடத்துகின்றே வரணும் அந்த மகோத்ஸவத்தை அப்படின்னு எல்லாரும் பெரிய அழிந்து இத்தனை தலைமுறையா அது வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன இதுதான் காரணம் நமக்கு எத்தனையோ வரதான் வரும் கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியா வரும் மனுஷப் பிறவியில சுகங்கள் எப்போதான் வரும் அப்ப ஏற்பட்ட எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த நமக்கெல்லாம் வருது அவ ரொம்ப பெரிய மனுஷங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வரும் சின்ன மனுஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மனுஷா எல்லோரும் பெயர் பெற்ற இப்போ ரா ராமநாதிகளோ அவள் இப்போ இந்த தசுராளோ அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரியவா ரொம்ப பெரியவளுக்கு கிடைத்தா ரொம்ப பெருசாக தான் அவளுக்கு வரும் ஏன்னால் ரொம்ப ரொம்ப உதரமான மாடியிலேருந்து நாலாவது மாடியிலேருந்து விழுந்தவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக மண்ட உடைக்கும் இங்கேருந்து ஏதோ துண்ணிலேருந்து உள்ளவனுக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கும் ஒரு சுருக்கி சுருக்கிக்கும் அவ்வளோ தான் இருக்கும் அது நாலு மாடியிலேருந்து விழவனுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அவளுக்கு ஆனா நமக்கெல்லாம் வர கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்லை ஆனால இது நமக்கு ஒவ்வொன்னையும் பெரிய கஷ்டமா நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பெருசா சொன்னதோ எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம கஷ்டம் பெருசில்லை அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாறல் நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் பகவானும் அங்கீகரிச்சு இதுக்கு வரம் கொடுத்தாரு இந்த சீனு நீ பிரார்த்திச்சு கொடுக்காரு நான் கொடுத்தேன் அவனுக்கு முன்னதுக்காக மாத்திரம் இல்லை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இத நான் இது ஆரானும் கோடி ஜனங்கள்ல ஆறாமும் வந்து கவனிச்சு பார்ப்பான் கவனிச்சு பார்த்தா இந்த மாறல் அவன் எடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் கஷ்டமும் இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அதத்தான் நம்ம பிரார்த்திக்கணும் இன்னும் பிரார்த்திச்சுட்டா இந்த கஷ்டமே இந்த கஷ்டத்துக்கு மருந்து இந்த கஷ்டத்தையே எழுதுட்டு இருந்தா நினைச்சுட்டு இருந்தா என்ன வளர்ந்து என்ன கேட்டுக்கும் போகவே போகாது நம்ம கஷ்டம் என்ன பிரிச்சு இன்னும் எத்தனை ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு லோகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவிற்த்தி ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம கஷ்டமே மறந்து போயிடணும் நம்ம கஷ்டத்துக்கு பெரிய ஹீரிங் அது நம்ம கஷ்டம் மருந்து போகணுங்கிறது நினைச்சிட்டு பண்ணினா அப்படியே நம்ம கஷ்டம் இருக்கா இருந்துட்டு போட்டோம் ஊரில் தான் இருக்கணும் அப்படிங்கறதாடுக்காகத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணி அப்பா நீ பிரார்த்தனை சரி என்ன அவனுக்கு மாத்திரம் அனுகிரகம் அர்த்தம் இல்ல லோகத்துல அவர் எல்லாருக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழணும் விருது சாப்பிடணும் மாத்திரம் இல்ல ஒரு அர்த்தம் இது இருந்து இதுல இருந்து எந்த நமக்கே மனப்பா நம்ம வேண்டாமா நம்முடைய இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் வளர்க்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பகவானுடைய சங்கல்பமா இருக்கும் அதுக்காகத்தான் இந்த உஸ்வம் நடக்கட்டும்னு பகவானும் ஆக்யம் பண்ணி கிருஷ்ண பகவான் ஆக்யம் பண்ணி லோகத்துக்கு நடக்கும்னு பண்ணியிருக்காருன்னுட்டு நாம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம் நினைக்காம இந்த ஊர்லாம் கஷ்டப்படாம ஊருக்கு எதாவது கொஞ்சமாவது நம்மளால ஒரு கஷ்டத்தை நிறுத்தி பண்ண முடியாது பகவான பிரார்த்திப்போம் அப்படிங்கிற இன்னும் நம்ம கையால் நம்ம நினைக்கிறதுக்கு மனசூர்வமா பகவானை அப்படிச்சோம் மேம் நாம் பண்றதுக்காகல இன்னும் அவளுக்கு இன்னும் கஷ்டம் தானா நிறுத்தியாகும் அப்படின்னுட்டு ஊர்ல எல்லாம் இருக்க முடியாது எனக்கு எனக்கு வந்த கஷ்டம் இருக்கட்டும் அது வேணும் வேண்டாம்னு நாம் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு மேல அது பகவானுக்கு தெரியும் சுகம் கொடுக்கணுமா கஷ்டம் கொடுக்கணுமாங்கிறது அவருக்கு தெரியும் ஆக அவர் எப்போ அது அவருக்கு அப்படின்னுட்டு அதை சமாதானப்படுத்திட்டு பாக்கி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை என் பிரார்த்தனைக்காக பகவான் நிறுத்தி விண்டது அவளுடைய கஷ்டத்துக்கு கொஞ்சம் சமாதானம் பண்றதா இருந்ததுன்னா அதற்கால எனக்கு பெரிய கட்சம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் இருக்கணும் தான் இந்த தீபாவளி நமக்கு இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் ஆஹ் இன்னொரு அபிப்பிராயம் கூட வந்து அதான் நான் கீழே க்ரூரமான காரியங்களுக்கு எல்லாம் இல்லாம குரூரமான காரியங்கள் செஞ்சின்ற அவளுக்கு எல்லாம் நேர பகவானே வந்து அவளை சம்ஹாரம் பண்றாருன்னுட்டு ஒவ்வொரு சரித்திரத்திலேயும் பிரகலாதோம் நரசிம்மனோ இப்போ ராமாவதாரத்திலயோ கிருஷ்ணாவதாரத்திலயோ இந்த ரெண்டு மூணாம் நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த மூணாவதார்தான் ரொம்ப அதிகமா வந்து சம்ஹாரம் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி சம்ஹாரம் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு அப்ப ஈஸ்வரனை ஒரு பண்ணி வாழை சம்பாரம் பண்றாங்க ஒரு சரித்திரம் தான் நமக்கு பழைய சரித்திரம் வந்துருக்கு அப்ப அவளை சம்பாரம் பண்றதுக்காக வர்றதுங்கிறது எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் நான் பண்ணதோ அக்கிரமம் எனக்கு கிடைக்கிறதோ அசால் பகவத் தரிசனம் எத்தனையோ காலத்துல சபோஸ் பண்ணினா கூட கிடைக்காது நான் இந்த அக்கிரம பணத்துலாம் நான் என்ன சந்தோஷப்படுறவா அந்த சமயத்துல கொஞ்சம் ஞானம் வந்து கடைசி சேர்த்துல வாழ ஞானம் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறவா இப்போ நரகாசுரெல்லாம் அப்படி சந்தோஷப்பட்டு தான் பகவானை வந்து ஊரெலாம் நான் இருக்கணும்னு கடைசி காலத்தில் பகவான் தரிசனத்தினாலே அவளுக்கு நம்ம இவ்வளவு கடுமையான மனுஷனாக இருந்தால் கூட அந்த தரிசனத்தினால அவளுக்கு மன தெளிஞ்சு சரி நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பெண்ணு கடைச்சி போச்சுன்னு அவ்வளவு சந்தோஷம் அவளுடைய கடைசி கலத்தில் அப்படி ஏற்படாதான அவளுக்கு மோசம் கிடைக்காது அதனால மோசம் உடனே மோசம் தான் கொடுத்தாரு மோசம் தான் கொடுத்தாருன்னு ராவண சும்மா மோசம் கொடுத்தாரு வெஷண்டகேஷு மர முடியினார் அவனுக்கு அந்த பாப்பன் நிறுத்தியாச்சு அந்த ஜென்ம நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொல்றதுனால சகவானுடைய ஒரு ரூபமே இவனுக்கு கடைசி காலத்துல கிடைக்க முடியாது அந்த ஆக அந்த ஆகாரமே தரிசனம் இந்த இந்த கண்ணால் பார்க்க முடியாது கிடைச்சி போயிட்டு தானே புண்ணியம் என்ன உண்டு அப்படின்னு இதுதான் வந்து இந்த